प्रपन्न तोत्र वेत्रैक कृष्णाय वितता मुखे ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நமைய வித்திரணோ ज्ञात्वा கமன் भगवान श्री விமோட்சியன் பன்னெண்டு வகையான யஜ்ஞத்தை உபதேசம் பண்ணி இந்த யஜ்ஞத்தினுடைய பிரயோஜனத்தை சொன்னார் யார் இந்த யஜத்தை அனுஷ்டிக்கிறானோ யஜ்யத்தை அனுஷ்டிச்ச பிறகு தான் தன்னுடைய க்ஷேமத்துக்காக சாப்பிட்றானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் சித்தசுத்தி வழியாக ஞானப் பிராப்தி மோக்ம்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் ஏவம் பகுவிதா யக்ஞாக இந்த மாதிரி நிறைய விதமான யஜ்யங்கள் இந்த பன்னெண்டு யஜ்யம் மாத்திரம் இல்ல பல்வேறு வகையான யஜ்யங்கள் பிரம்மணஹா முக்கே விததாக பிரம்மணஹான்னு சொன்ன வேதத்தினுடையன்னு அர்த்தம் வேதத்தினுடைய வாயிலாக நிறைய விஸ்தாரமா உபதேசிக்கப்பட்டிருக்கு வேதங்கள்ல பெரும்பாலான பாகங்கள் இந்த ஆகவே வேதங்கள்ல இந்த மாதிரி யஜங்கள் விசேஷமா நிறைய உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு அதுல சாரமா எடுத்து தான் இந்த பன்னெண்டு யஜ்ஞத்தை நான் இங்கே உனக்கு உபதேசம் பண்ணிருக்கேன் ஆனா ஒரு சூக்மம் அதுல இருந்து புரிஞ்சுக்கோ கர்மஜான் வித்தி தான் சர்வான் இந்த யஜம் எல்லாம் கர்ம ரூபமானது வாச்சிக்கம் காய்கம் இந்த மாதிரி கர்ம ரூபமானது கர்மாவுக்கு இருக்கு லிமிடேஷன் இருக்கு அதுக்கு தட்சணை கொடுக்கணும் வாத்தியார் இருக்கணும் இந்த மாதிரி ருத்விக்குகள்லாம் இருந்து பண்ணணும் இந்த கர்மாவும் பரிச்சின்னமாக இருக்கு கர்ம பலமும் பரிச்சின்னம் ஆகையினால அபரிச்சின்னமான பூர்ணத்துவமான மோட்சங்கிறது பரிச்சின்னமான கர்மத்தினால கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கிறார் தான் சர்வான் கர்மஜான் வித்தி அதெல்லாம் கர்மத்திலிருந்து உற்பத்தி ஆகிற பலன்கள் அது அனித்தியமானதுன்னு அர்த்தம் ஏவம் ஜாத்வா இவ்வாறு தெரிந்து கொண்டு விமோக்ஷே விடுபடுவாயாக கர்மத்தை எல்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டு சித்த சுத்தியை அடைஞ்சு வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்காக துறவு வாழ்க்கையை மேற்கொள்றதோ அல்லது துறவு மேற்கொள்ளாட்டா கூட வேதாந்தம் படிக்கிறதுக்குன்னு டயத்தை கொடுத்து அத்வைத ஞானத்தை குரு முகமாக சம்பாதிச்சு அடையணும் அப்படிங்கறத இந்த சுலோகத்தில் உபதேசம் பண்றார் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து